வணக்கம் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் 1. சர்தார் சஜன் சிங் சேத்தி மெமோரியல் போட்டி புதுதில்லியில் நடைபெற்றது இரண்டு உலகக்கோப்பை கால்பந்து தகுதி போட்டிகளை குவஹாத்தி மற்றும் கொல்கத்தா நகரங்கள் நடத்த உள்ளன மூன்று வடகிழக்கு பிராந்திய வேளாண் சந்தைப்படுத்துதல் கழக வளாகத்தின் அடிக்கல் நாட்டு விழா குவஹாத்தியில் நடைபெற்றது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஐ என் எஃப் ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து எந்த நாடு முறையாக விலகுகிறது இரண்டு அமெரிக்காவின் சிறந்த வர்த்தக கூட்டாளி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட நாடு எது மூன்று நல்லாட்சி குறித்த பிராந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி